அப்துல்லாஹின் அவர்கள் இறுதி ஹஜின் போது நின்று கொண்டிருந்தார்கள் மக்கள் அவர்களிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு மனிதர் நபி சல்லாஹூ அலிக் செல்லம் அவர்களிடம் வந்து நான் மார்க்க சட்டங்கள் அறிந்தவன் அல்லன் எனவே மினாவில் குர்பானி கொடுப்பதற்கு முன் என் தலைமொழியை களைந்துவிட்டேன் என்றார் அதற்கு அவர்கள் பரவாயில்லை நீர் இப்பொழுது குர்பானி கொடுக்கலாம் என்றார்கள் அப்போது இன்னொருவர் நான் தெரியாதவன் எனவே கல் எறிவதற்கு முன்பே நான் குர்பானி கொடுத்து விட்டேன் என்றார் நபி அவர்கள் பரவாயில்லை எரிந்து கொள்ளும் என்றார்கள் முந்தியோ பிந்தியோ செய்துவிட்டதாக கேட்கப்பட்ட போதெல்லாம் பரவாயில்லை செய்து கொள்ளுங்கள் என்றே பதில் கூறி